அங்கு புதிய பெருமக்களே சேர்க்கலாருடைய பெரிய புராணத்தில் மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை நாம் இதுவரை பார்த்தோம் நடராஜ பெருமானுடைய சந்நிதி தில்லைவாழ் அந்த அவர்களை பற்றிய உரை இன்றைக்கு தொடங்குகிறது சிதம்பரத்தில் முத்துத்தாண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார் பெரிய இசை இசை மேதை முத்துத்தாண்டவர்னு அவருக்கு பேரு சிதம்பரம் நடராஜா கோயில் நடராஜாவை நடராஜாவை பத்தி பாட ஆரம்பிச்சிருவார் அப்படி நிறைய பாட்டு பாருனவர் முத்து தாண்டவர் ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஆள் சொன்னாராம் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் யாரோ தெருவில் ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருக்காங்க உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் இவர் காதல அது விழுந்தது அப்படியே நடராஜாவுக்கு ஒரு பாட்டு எழுதினா நடராஜா புளியூர் வாழ் ஈசா நம்பினே நயா சரணம் இருவருதம் இசை கொண்ட காதா நடராஜா காதல ரெண்டு கொலை போட்டிருக்காரு பெண்கள் போட்டிருந்தா தோடுன்னு பேரு ஆண்கள் போட்டிருந்தா குலை நடராஜா ரெண்டு குலை போட்டிருக்காரு அது ரெண்டு என்ன தெரியுமா வழிவந்தார்கள் தரம் செய்தார்கள் நடராஜா காட்சி கொடுத்தார்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டா நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதான் வர குடுத்துட்ட மாற்றி காதல மாட்டார் அவங்க வாடு பாடிக்கிட்டே இருப்பாங்க நடனம் திருநாவலூரன் திருநாவலூரன் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் இவர் தூது விட போறார் திருநாவலூரன் ஒரு பாதா சிதம்பரநாதா நம்பினேயா சரணம் இந்த உத்தாண்டவர் இன்னொரு நாள் ஒரு பாட்டு எழுதவாசிய மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச பேரு எனக்கு கிடைக்குமா எது மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச பேரு ஒரு பக்கம் சிவகாமி இன்னொரு பக்கம் மாணிக்க இத்தனை அடியா இருக்க வேறம் கிடையாது நடராஜாவுக்கு ஒரு பக்கம் எனக்கு தில்லைவாழங்கன பெருமக்கள் மூவாயிரம் பேர்ல நடராஜாவும் ஒருத்தார்கள் அதனாலதான் சேர்க்கிலார் பாடுகிறார் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாதி அற்புத கோல நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர வியோமிற்றம்பலத்துள் நடஞ்செய்கின்ற கற்பனைக்கு எட்டாத குர்த்தி நடராஜா நடராஜாவை பத்தி பேசினா தில்லைவாளந்தனரை பேசினா கூட அர்த்தம் கற்பனை கடந்த ஜோதி ஒரே ஒரு சின்ன எடுத்து சொல்றேன் நமக்கு சிங்கப்பூர் தெரியும் சில பேருக்கு உலகமே தெரியும் இந்த உலகங்கிறது ஒரு சின்ன பகுதி செவ்வாய் இது எல்லாம் சேர்த்த அண்டம்னு பேரு யூனிவர்ஸ் அப்படி மொத்தம் எத்தனை அண்டம் இருக்கு ஆயிரத்தி பத்து மில்லியன் அண்டம் இருக்கான் ஆயிரத்தி பத்து மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஆயிரத்தி பத்து மில்லியன் அண்டங்கள் இருக்கம்பான் கண்டுபிடிச்ச அவர் சொல்ற ஆயிரத்தி பத்து மில்லியன் போட்டு பார்த்தா நூத்தி ஒரு கோடி நூத்தி ஒரு கோடி வருது நூத்தி ஒரு கோடி அண்டங்கள் இருக்கான் நம்ம மாணிக்க வாசகசாமி என்ன சொல்றாரு நூத்தி ஒரு கோடி இல்ல இருந்தது ஒன்னா இருக்கு அவரு கோடி இல்ல சொன்னாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த பகுதியில் உண்டை பிறக்கம் வளப்பரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் நூற்றி ஒரு கோடியின் மேற்படின்றன நூத்தி ஒரு கோடியை விட அதிகமாக விரிந்தது அண்டங்கள் இவங்க பாரத தெரியுதான் ஒரு பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும் அப்பா நூத்தி கோடி அண்டம் சிவபெருமான் வச்சா எப்படி இருக்கும் இந்த நூத்தி கோடி அண்டமும் சின்னதா தெரியுமா சிவபெருமான பார்த்த கண்ணுக்கு எப்படி சின்னதா தெரியுமா காலையில நம்ம வீட்டுல ஜன்னலை திறந்த உடனே தூசி வருது வெளிச்சத்துல அந்த தூசி மாதிரி இருக்குமா நூத்தி ஒரு கோடி அண்டம் நூத்தி ஒரு கோடி அண்டம் தூசி மாதிரி இருக்கு யாருக்கு முன்னால சிவபெருமானுக்கு முன்னால அப்போ இவர் கற்பனை கடந்த ஜோதி தானே நம்மளால் நூத்தி ஒரு அண்டத்தை நூத்தி ஒரு கோடி அண்டத்தையும் கற்பனை பண்ண முடியாது மாணிக்க உள்ள பெருமை நடராஜாவுக்கு கற்பனை கடந்த ஜோதி நமக்காக கருணையோடு வந்து காட்சி கொடுக்கிறார் நடராஜாவாக வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வந்தார் பூமி சுற்றுகிறது அதன் மையப்புள்ளி எங்கே இருக்கிறது ஏதோ கணக்கெல்லாம் போட்டு இட்டுவெல்லாம் போட்டு பெருக்கி பெருக்கி பார்த்து கடைசிட்டு அந்த மைய புள்ளி சென்டர் பாயிண்ட் ஒரு சர்க்கிழக்கு உள்ள சென்டர் பாயிண்ட் இந்தியாவில் இருக்கு இந்தியாவில எங்க இருக்கு டெல்லியில இருக்கா இல்ல பம்பாயில இருக்கா இல்ல கல்கத்தாவில இருக்கா இல்ல சென்னையில இருக்கா இல்ல சிதம்பரத்துல இருக்கா ஆமா சிதம்பரத்துக்கு வந்துட்டான் சிதம்பரத்தில் நடராஜா கோயிலுக்குள்ள இருக்கு நடராஜா நடராஜா நடராஜா சந்ததியில மூணு மண்டபம் எந்த மண்டபத்தில் இருக்கு எந்த இடத்துல நடராஜர் சிலைய வச்சிருக்கிறானோ அந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு எழுதிருக்கா சார் பேப்பர்ல வந்துருச்சு நம்மால அந்த இடத்துல சொற்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லாருக்கும் பொதுவில் நடவடிக்கை என்னும் இசையும் அணிந்தருக்கும் பொது உலகத்துக்கு பொது மக்களுக்கு பொது நடுவேலம் நடராஜாவுக்கு பெருமை தில்லைவாழ்ந்த பெருமை நடராஜ மூர்த்தியை வழிபடக்கூடியவர்கள் மூவாயிரம் பேர் மிக சிறப்பான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நடராஜ பெருமானுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் தில்லைவாழ்ந்தன பெருமக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட ஆரம்பிக்கிறார் திருவண்ணை நல்லூரிலே பெருமான் அவரை பாடு என்று சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு அழகான பாட்டு சுந்தரா நீ கொஞ்சம் தொண்டன் வந்தொண்டன் மட்டு நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றவை என்ன பைத்தியகாரான் சொன்னா உனக்கு பைத்தியம் கேட்டில் அதனால நீ வந்தொண்டன் மற்ற நீ வன்மை பேசி ஒன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ரொம்ப முக்கியம் அர்ச்சனை எது கோயில் போய் பாடுற பாட்டுத்தான் அர்ச்சனை அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் பாடுகின்றன அவர் நீ தமிழ்ல பாடுகின்ற அடிகளார் சொன்னார் சிவபெருமான் வந்து நீ தமிழ்ல பாடுன்னு கேட்கிறதா இருந்தா அவர் எவ்வளவு காலம் இந்த தமிழுக்கு ஆசைப்பட்டு காத்து கிடந்திருப்பார் நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அதான் அவதாரத்தில் ஒரு நோக்கம் கோயிலுக்கு போனால் நிம்மதியா ஆண்டவனை பத்தி பாடி ஆண்டவனோட பேசணும் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் நம்மை சொற்பார் அதுக்கப்புறம் இவர் பிட்டான்னு பாட ஆரம்பிச்சார் பல ஊர்களுக்கு போனார் திருவாரூருக்கு போனார் அடியார்களை கும்பிடாம போயிட்டார் அங்கிருந்த ஒருத்தர் இவரை பிறகுன்னு சொல்லிவிட்டார் சிவபெருமானும் பிறகுன்னு சொல்லிவிட்டார் சிவபெருமான் பார்த்தார் அப்பனே வந்த ஒரு பாட்டு பாடிட்டு வரக்கூடாதா இப்ப அடியார்களை பாடு பாடுறது தம் அடியார்க்குமடியே அடியெடுத்து கொடுத்தார் இவர் தில்லை வாழந்தனர்களை பாடினார் சிவபெருமானே இவர்கள் பேரை சொல்லி அடியெடுத்து கொடுப்பாரேயானால் அவர்கள் பெருமையை நம்ம சொல்ல முடியுமா தில்லைவானந்த பெருமையை சுவாமிகள் முடிக்கிறார் சிவபெருமான எல்லாரும் பெருமக்கள் இங்கேயே பெற்றார்கள் நடராஜா அவர்கள்ல ஒரு ஆளு நடராஜாவுக்குள்ள பிரசாதம் தில்லைவாளந்தன பெருமக்களுக்கு பங்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படித்தான் இதுக்காக அந்த ஊர்ல ஏழு வயசுல கல்யாணம் பண்ணிவிடுவாங்க கல்யாணம் பண்ணாதான் பிரசாதத்துல பங்கு வருமா இப்பவும் இப்ப மூவாயிரம் பேர் இல்லை முறைப்படி ஒழுங்காக நடராஜாவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்கள் அடியார் என்று சொல்லப்பட்டவர்கள் அது முதல் செய்தி முத்தளல் நாலு வேதம் ஆறு அங்கம் இதெல்லாம் அவர்களுக்குரிய செயல்கள் திருநீரு பூசி இருப்பவர்கள் எப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவடி அன்றி வேறு எதையும் சிந்திக்காதவர்கள் இதோட தில்லை வாழந்தாரர்கள் நிறைவு அடியார்கள் பட்டியல் போட்டு பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி அடுத்தாடு அடியார் இருக்க புகழ் பெற்று அடியார் அவருக்கு திருநீலகண்டர்னு பேர் அவரும் சிதம்பரம் தான் தில்லைவாளந்தும் சிதம்பரம் திருநீலகண்டர் இருந்த ஊரும் சிதம்பரம் இந்த திருநீலகண்டருக்கு இயற்பெயர் என்ன தெரியாது ஆனா எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீல கண்டம் திருநீலகண்டத்துக்கு என்ன அவ்வளவு பெருமை சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய நஞ்சு உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு நீங்க இந்த சில சமயங்கள்ல அந்த அணுக்கதிர் இயக்கத்தினால பரவுதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்படி ஒரு நஞ்சு இது எல்லா இடத்திலையும் பரவுக்கு உலகமெல்லாம் அழிய போகுது சிவபெருமான் என்ன சொன்னார் வாழ்ந்தார் சிவபெருமானுக்கு ஒரு நாவல் பழம் மாதிரி கொண்டாந்துட்டாரா அந்த நஞ்சு விஷம் அதை சிவபெருமான் வாயில போட்டு முழுங்கிறார் தப்பு முழுங்கலை முழுங்கினா என்ன ஆக அவர் வயிற்றிலையும் உலகம் இருக்கு வெளியிலையும் உலகம் இருக்கு நஞ்ச வெளியில விட்டா உலகம் அழிஞ்சு சாப்பிட்டா உள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சு என்ன செய்யலாம் கழுத்துல நிறுத்தாலும் குத்திடுச்சு ஆங்கட அதுக்கு மேல மூட வேண்ட வலிக்குது தாங்கலை கோடிக்கணக்கு சொத்து கிடக்கு வாய்தான் மூட முடியலை யாராவது டாக்டர் வந்து இப்போ இந்த உள்ள எடுத்து விட்டா என் சொத்துல பாதி கொடுப்பேன் போட்டார் அப்படின்னா ஒடிச்சார் எடுத்து விட்டார் அப்பா இப்ப தான் உயிரே வந்தது டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் இருநூறு ரூபாய் கொடுக்க இந்த முள்ளு எடுத்ததுக்கு இருநூறு ரூபாயா டாக்டர் கேட்டாரு இந்த முள்ளு மாட்டி இருந்த பொழுது எவ்வளவு கொடுக்கலான்னு நினைச்சீங்களோ அதுல பாதியை கொடுக்கவே கோடிக்கணக்கில் எதுக்கு சொல்ல வந்த நம்மளால தொண்டையில எதையும் முக்கிய வைக்க முடியாது நஞ்சு உண்டு உயிரோட இருக்க முடியாது பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுமவர் திருவள்ளுவருபார்க்க நஞ்சு உண்டு அமைவரா இந்த நஞ்ச கழுத்துல வச்சாரா நிறுத்தி விட்டார் அதான் செயற்கரும் செய்கை அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கா திருக்கரத்தினாலே வச்சா சொல்ல கூடாது கைய வைக்கிறான் நஞ்சு அமுதமாக்கி விட்டது சிவபெருமான் கழுத்துல உள்ள நஞ்சு அம்பாள் கைப்பட்ட உடனே அமுதமாக்கி விட்டது அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை எங்க வருது அபிராமி அந்தாது அதுதான் கதை அந்த திருநீலகண்டம் உலகத்தை காப்பாற்றிய அதனாலே திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றார் இவருக்கு பேரே திருநீலகண்ட் ஆயிப்பச்சு என்ன தொழில் மண்பாண்டம் செய்வது அதான் தொழில் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் திருவாடு விடுப்பார் மண்ணில ஓடு சாப்பாடு ஓடுவார் திருவோடு கரைவது போல தன்னை சிவபெருமான் திருநீலகண்டத்தில் கரைத்துக் கொண்டவர் வாழ்க்கையில எது முக்கியம் திருநீலகண்ட முக்கியம் மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் உயிர் முக்கியமா திருநீலகண்ட முக்கியமா திருநீலகண்ட முக்கியம் இப்படி வாழக்கூடிய புண்ணியவான் ஒரே ஒரு தப்பு என்ன தப்பு பெண்களை பார்த்தா பின்னாலே போயிடுவார் போடுறது ஒரு தப்பு இன்பத்துறையில் எளியர் ஆனார் சேக்கிலால் தெளிவா சொல்றார் ஏன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அவ்வளவுக்கு இவர் புகழ் கூட போகுது நினைப்பில் வச்சுக்க இன்பத் எளியர் பொண்ணை பார்த்தா ஆசைப்படுவார் வீட்டுல பொண்டாட்டி மகாலட்சுமி மகாலட்சுமி திருவிழும் பெரியாளுங்க மகாலட்சுமியோட அழகா இருக்கா பொண்டாட்டி இவர் ஒரு நாள் அந்த பக்கம் போனவர் ஒரு பறத்தை வீட்டுக்கு போய் அவளோடு இணைந்து வந்துட்டார் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டான் நம்ம கதை யாருக்கு முழுக்க தெரியும் தெரியுமா பொண்டாட்டிக்கிட்டுதான் தெரியும் புருஷ யாரு என்ன எப்படி அவ்வளதும் தெரிஞ்ச ஒரே ஆளையாலே கொண்டாட்டி அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது சுத்தமா தெரியும் இந்த ஆளை பத்தி வந்தவுடனே கண்டுபிடிச்சான் ஒன்னும் பேசலை சாப்பாடு போட்டான் திருப்தியா சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா அருந்தது கற்பின் மிக்கால் மறக்கப்படாது அதைய நீங்க எப்போ இவர் வேலும் மயிலும் இவர் திருநியலை கண்டம் சொல்றவரா அன்னைக்கு சாப்பிட்டார் வாங்கி சாப்பிட்ட சொந்த பண்டாண்டி வெளியிட்டான் ஏன் நீ தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேள் வரங்கோர் பறத்தை பால் அணைந்து அண்ணன் மானமும் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனையை எல்லாம் செய்தே உடல் உரைவு இசையார்கள் கவலப்போதில் திருவினு உருவமிக்க அவர் மகாலட்சுமியை விட அழகு தொடாதேன்ட்டான் என்னை தொடாதே எங்கேயோ கேட்டா இருக்க நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே கண்ணதாசை எழுதுகிறார் நீர் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே சொன்ன வார்த்தையும் அர்த்தம் உள்ளது திருநீழ கண்டரின் மனைவி சொன்னது கண்ணதாசி எழுதுறாரு பெரிய சொன்ன வார்த்தையும் அர்த்தம் உள்ளது திருநீல கண்டரின் மனைவி சொன்னது இப்போ அதை கதை திருநீலகண்டர் எங்கேயோ போக கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார் அந்த அம்மா என்ன பண்ணிட்டா விளையிட்டா இவரு பக்கத்தில் போறார் கூடாது தீண்டுவீர் ஆகை திருநீல கண்டாம் தீண்டுவீர் ஆக என்ன தொட வேற பொண்ணு தொடலாம் எம்மை பெண்களையே தொடர்த்தம் என்னை சொல்லாம தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீல கண்டாம் நம்ம ஊர்ல ஒருத்தர் திருச்சிக்கார்கள் பஸ்ல போற போது அழுதுகிட்டே வந்தார் ஏன் கேட்டேன் பேச மாட்டா இருக்க முன்னால இப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்க இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு வச்சு புரியுதா மூணு வருஷம் முடிஞ்சு வச்சா அந்த மனுஷன் நிம்மதியா இருந்த மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு என்ன அப்படியா இல்லாள் அவளை பார்த்தாலே மகாலட்சுமியை பார்த்தா தீண்டுவீராக எம்மை திருநீல கண்டம்னா இந்த மனுஷன் இன்பத் எளிய இன்பம் ரொம்ப அதிகம் வேணும் சுருக்கமா சரி கொஞ்சம் அப்படி இப்படி போறவது இது இந்த இன்பம் ஒரு பக்கம் திருநியலகண்டத்தின் மீது பக்தி ஒரு பக்கம் எது ஜெயிக்கும் நமக்கு இன்பம் தான் ஜெயிக்கும் திருநிலகண்டத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி வச்சிருவான் சொல்லுவோம் இவருக்கு திருநில கண்டம் தான் முக்கியம் இன்பத்துறையில் எளியரானவர் அழகான பண்டாட்டி இருக்கிற பொழுது வேற ஒரு தீட்டை போயிட்டு வர்றவர் அவர் அதை விட திருநியலகண்டத்தை மதிக்கிறார் அப்படி பார்க்கணும் அதை பார்வையில் மனத்தினாலும் தீண்டேன் பெண்ண கையினாலும் தீண்டுவதை விட மனசுனால பாக்குற பாருங்க அது ரொம்ப அநியாயம் வெளியே தெரியாது ரொம்ப தப்பு எம்மை என்றமையினை மாதறும் தீண்டேன் மனசினால நினைக்க மாட்டேன் யாரு இப்படிப்பட்ட ஆளு அதிக மோசமான மனுஷன் இந்த வார்த்தை திருநீலகண்டம் வார்த்தை கேட்ட உடனே திருநீலகண்டத்தின் மீது ஆணை சொல்லிவிட்டுள்ள இனிமேல் உன்னை அல்ல எந்த பெண்ணையும் எந்த மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் வயசு இருபத்தஞ்சு ஆனால் எழுபத்தஞ்சா இருந்தாலும் படவாழ் சும்மா இருக்கலாம் இருபத்தஞ்சு இருக்கிற வீடு சின்ன குடிசை அதுக்குள்ள புரிச அந்த பக்கம் படுத்துக்கணும் கொண்டாட்டி இந்த பக்கம் படுத்துக்கணும் அவ்வளவுதாங்க என்ன வேலை அவங்களுக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து திருவோடு பண்ணி கொடுக்கறது அதிகாரிகளுக்கு திருவோடு கொடுக்கிறது ஒருத்தலை ஒருத்தர் தொடர்றது கிடையாது எவ்வளவு கட்டுப்பாடு பாலும் மனசில இது அடுத்தவட்டுக்காரர்களுக்கு தெரியாது அது முக்கியம் நம்ம வீட்டுக்காரியை ஒரு நாள் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகாட்டி தெரு ஊரா தெரிஞ்சிடும் நேத்து காத்து கடந்த இந்த மனுஷன் ஆபீஸ் விட்டு எங்கயோ போட்டு ராத்திரம் லேட்டா வந்தாரு சினிமாவுக்கு போகல கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு நாள் கூட ஒழுங்கா சொன்ன நேரத்துக்கு இவர் வர மாட்டாரு அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லி அவன் அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லி அவன் மூணு வீட்டுக்கு சொல்லி அவ தெருப்பு ஊரா சொல்லி ஊரு ஊரா சொல்லி மறுநாள் காலம் வர வந்து கேட்பாங்க எங்க நேத்து இப்படியாவில்ல நாலு சொத்துக்குள்ளது நமக்குள்ள இருக்கணும் சண்டை கெட்டு போயிடும் இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் ஒருத்தர் ஒருத்தர் தொடர் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது அடுத்த விட்டு கூட தெரியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த அம்மாவுக்கு வயசு அறுபது இவருக்கு வயசு ஒரு அறுபத்தி அஞ்சு எழுபது நம்மடும் கெட்டயம் அம்மாவும் அப்பாவும் எங்க ஊர்ல புத்தகம் பழக்கம் வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பது முதுகோர் இல்லம் இதான் அங்க எல்லாம் பழக்கம் அப்படி இது எப்படி முழுக்க முழுக்க வயசாகி போச்சு வளமலி இளம வந்து வடிவுரும்த்தின் மீது உள்ள பக்தி ஒரு மனுஷனை இப்படி மாத்திருச்சே இது உலகத்துக்கெல்லாம் தெரியணுமா வேண்டாமா பெரிய புராணத்துக்கு நோக்கம் என்ன தெரியுமா மறைவாக நீங்கள் செய்த திருத்தொண்டை சிவபெருமான் வெளிப்படுத்துவார் அருட்சிவோகி ஒரு திருவோடு ஒண்ணு கையில் கொண்டு இங்க வந்துட்டார் திருநீல கண்டர் உள்ளே இருக்கார் சிவனடியார பார்த்த உடனே கால் விழுந்து கும்பிட்டார் இந்த பாரு ஒரு திருவோடு கொண்டாந்து இருக்கோடு திருவோட்ட நீ வச்சுக்கோ மறந்தராத தன்னை ஒப்பறியது இந்த திருவோட்டுக்கு சமம் கிடையாது இந்த திருவோட்டில் எதை வச்சாலும் அதை சுத்தப்படுத்தும் துண்டியாவையும் தூய்மை செய்வது பொண்ணினும் மனிதனும் வாங்கிட்டு திருப்பி கொடு சொல்ல வாங்கு ஏன் நீ வாங்கத்தான் போற திருப்பி கொடுக்க மாட்டே அதனால வார்த்தை இப்பவே இது வாங்கு நீ பத்திரமா வச்சுக்கோ திருப்பு நினைச்சு இருப்பு முத்து எல்லாம் என்ன இருப்புறது அவங்க வீட்டுக்குள்ள இங்க பக்கவப்படுத்துவாங்களோ அதான் அவங்களுக்கு இரும்பு பட்டகம் புரியுது இல்ல அவங்க பொருளை பத்திரமா ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வந்தா எங்க வைப்பாங்களோ அதுதான் அவங்களுக்கு அந்த இடத்துல கொண்ட பத்திரமா வச்சுட்டார் திரு ஓட்ட பெருமான் அகல போட்டி அந்த ஓட்டு அந்த இடத்துல இருக்காம செஞ்சுட்டார் எப்படியோ மறைச்சு வந்துட்டார் முடிஞ்சது வந்துட்டேன் திரு ஓட்டகுடு தண்டு நில் என்றான் எல்லாத்தையும் அணவச்சு வாங்கினான் உங்களுக்கு புரியுதா என் கையில ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா கடவுள் கொடுத்தது நினப்பில் வச்சு பணக்காரன் பணத்துக்கு சொந்தக்காரன் கடவுள் பணத்தை கொடுத்து வைக்கிறார் இந்த ஐம்பது லட்சம் உங்கள்ட இருக்கட்டும் தப்பான வழிகளை செலவழிச்சா உன்னை தூக்கிட்டு வேற ஆள டிரஸ்டியா போட்டுருவம் அவன் மகாத்மா காந்தி சொன்னது இதுதான் நீ பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல பட்னத்து சாமி சொல்றார் பிறக்கும் பொழுது கொடுவந்த போது லட்சம் என்னத்துக்காக போறாங்க சாகுற போது கூப்பிட்டு சொன்னானா என் சொத்து எழுபது கோடி இருக்கு அறுபது கோடி நான் கொண்டுகிட்டு போயிருவேன் நான் சொத்த உடனே போட்டு போட்டு எரிச்சு விட்டுட்டா பத்து கோடி நீ வச்சுக்கோ எனக்கு அடுத்த பட வைக்கி வேணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அறுபது கோடி போட்டுருந்தான் ஒரு அறிவாளி பொண்டாட்டி அவனை விட அறிவாளி சரிங்க கேண்டான எல்லாருக்கும் சொல்லிவிட்டான் உயிரெழுதிட்டான் அறுபது கோடி போட்டணும் செத்து விட்டாங்க பக்தியில் எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பொண்டாட்டி ரொம்ப அறிவாளி எவ்வளவு கோடி போட சொன்னாரு அறுபது கோடி சரி பேங்க ஒரு செக் எடுத்த இடை நடுவில் குறிக்கும்ல்வம் சிவன் தந்தது முக்கியம் இடைவில் குறிக்கும் இச்செல்வம் என்று சொல்லுகே காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் பணத்தை வச்சு எல்லாருக்கும் அதை திருப்பி வாங்கிக்கிறமே சிவபெருமான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் இவர் உள்ள போய் பார்த்தார் திரு ஓட்டான திரு ஓட்ட இந்த சாமி குடுத்த ஓட்டை காணும் என்ன ரொம்ப தெரியல எல்லா ஓடும் இருக்கு உங்க ஓட்ட காணும் நல்ல பாத்திரம் தர்றேன் எங்க வீட்டில் நல்ல பாத்திரம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ நல்ல பாத்திரம் இல்லை திருவோட்டத்தை திருடிட்ட நான் அப்பவே சொன்ன இது பொன்னும் மனையிலும் போற்றத்தக்கது எனக்கு வேண்டாம் நான் வச்ச மண் போடுதான் வேணும் நீ தாக்கத்துல கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்ன பண்றது இருந்தாலும் அடைக்கல பொருளை திருடி விட்டாய் ஊர்ல என்னடா எல்லாருக்கும் திருவோடு செய்ய எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போக போறேன் சரிதானே எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போறேன் போக பின்னால அதை விளக்க நான் என்ன செய்ய வேண்டும் நிஜமா திருடல உன் பிள்ளையை பிடிச்ச சத்தியம் பண்ண மிக்க மனை அவள் தன்னை பற்றி மொய்யலர் பாதிப்புக்கு நூல் ரூபாய் உன் பண்டாட்டி கைக பிடிச்சு இந்த குளத்தில் மொழி சட்டியம் பண்ணு திருவோட்ட நான் திருடலை சட்டியம் பண்ண என்ன பண்றது ஒரு சபதம் இவ்வளவு காலமா சொல்லல இப்பவும் சொல்ல நினைக்கல கங்கை நதி கரந்த கரந்தரு எதிர் நின்ற வெண்கண் அவர் அருள வேர்கோவர் உரை செய்வார் எில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்கை இசைவில்லை தருகின்றேன் போதும் எங்களுக்குள்ள ஒரு சபதம் அதனால நான் ஒண்ணு செய்ய முடியாது நான் தண்ணீர் மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் போப்பா என்ன நீ திருவோட்ட திருடி விட்டேன் சத்தியம் நான் பிள்ளை இல்லைங்கிற கொண்டாட்டிய தொடர்றான் நான் தொடமாட்டேங்கிறேன் வா ஊர்ல பெரிய மனுஷன் போவோம் நீ எடுத்த எ சத்தியம் ஒன் முடியாது என்னையா முடியாது எதனால முடியாது கைய புரிற கொண்டாட கம்ப தூக்கி போடு பொண்டாட்டி கையப்பிடி மாட்டிக்கிட்டார் இன்னைக்கு வழியே கிடையாது மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கி வந்தாலும் விடா கண்டனா இருக்காரு அவர் அதுக்கு தானே வந்தாரு இந்த பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது தான் சிவபெருமான யோகம் மறக்காதீங்க அவர் திருநிலகண்டே இளமையெல்லாம் உடம்ப பாதுகாத்து மானத்தை பாதுகாத்து மனசை கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த திருநிலகண்டத்துக்கு பெருமை சேர்த்தார்கள் இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ரெண்டு பேர் கையும் குடிக்க வைக்கணும் அதுக்கு தானே வந்திருக்கா உன் பொண்டாட்டி கையை பிடிச்சு முழுகு இல்ல முடியாது ஏன் சொல்லு வேற வழி இல்லை சுருக்க நான் போக கூடாது இடத்துக்கு போயிட்டு வந்தேன் என் பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா திருதியகண்டத்தின் மீது ஆணையின்னா அன்னையிலிருந்து எந்த பொண்ணையும் மனசு நாளையும் நினைக்கிறதில்ல ஓ அப்படியா அப்ப சரி கம்பை பிடிச்சிக்கிட்டு முழுகு அந்த அம்மா கம்பை அந்த பக்கம் பிடிக்க இவரு கம்ப இந்த பக்கம் பிடிக்க சிதம்பரத்துல ஒரு குளம் முழுகி எழுந்திரிச்சா கம்ப காண ரெண்டு பேர் கைக்கும் வந்த கழவனார் இந்த ரெண்டு பேரும் பழைய இருபத்தி அஞ்சு வயசு ஆயிட்டாங்க இளங்க வந்துருச்சுங்க வருமா நம்மளுக்கு தான் ஆசைப்படுறோம் எழுபதெல்லாம் இருபது ஆகும் ஆசைப்படுற மாதிரி இந்தியாவில சென்னையில எல்ஐசி கட்டடம் ஒண்ணு அந்த காலத்துல கட்டண கட்டடம் அப்ப அங்க இருந்துச்சு வருஷத்துக்கு முன்னாலி ஆச்சரியம் மெட்ராஸுக்கு போனா அந்த எல்ஐசி கட்டடத்துல லிப்டல மேல கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவாங்க அப்ப லிப்ட் ரொம்ப ஆச்சரியம் கிராமத்துக்காக ஒருத்தன் முனியன் அங்க போனான் எல்ஐசி கட்டடத்துக்கு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் சே கட்டடம் குழு குழுன்னு இருக்கு வெயில் காலத்துல கூட குழு குழு அங்க இருந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் வயசு மேல போயிடுச்சு மெட்ராஸ்ல உசிரோட மேல கொண்டு போயிட்டாங்க எது வயசு மேல ஏத்தி பதினேழு வயசா இறக்கி விட்டாங்களே இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பா குட்டியா தெரிக்கலாமே புரியுதா இளம கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே இவருக்கு இளம வந்தது பாபியின் மூழ்கி ஏதும் கணவரும் மனைவி யாரும் நீங்கி விருப்புறும் இளமை பெற்று மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தோன்றினார் சிவபெருமான் அம்பாலோட காட்சி கொடுத்தார் இந்த சிவபெருமான் ஒரு விவகாரமான ஆளுங்க ஏன் பெருமான் நீங்க எப்படி தொண்டு பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா காட்சி கொடுப்பார் கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் கண்ண தோண்டி அப்பினா அவருக்கு சிவபெருமான் திருநீலகண்டர் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு சொல்ல போனா கொஞ்சம் கூடவே உண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தையில தான் இந்த மனுஷன் திருந்தினான் கோவிச்சுட்டு திருந்துவானா அப்ப மரியாதை உண்டு ரெண்டு பேரும் அதனால காட்சி எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் தொண்டு பண்ணதுனால அம்பாலோட காட்சி சிறு தொண்டருக்கு முருகனோட அதே மாதிரி துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடை மேல் கண்டார் சிவபெருமான் சொன்னார் வென்று ஐம்புல ஆன்மிக்க ஐம்புலனையும் ஜெயிக்கிறது கஷ்டம் இல்ல சொல்றார் அஞ்சு பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கான்னு திருட்டு தினம் அவன் தான் ஜெயிக்கிறான் நான் தோத்து போறேன் எங்க தேவாரத்தில் அப்பர்சாமி சொல்றார் மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு தூண்டி அவர்களே வலியர் சாலச் செய்வது அறிய மாட்டேன் திருப்புகல்லூர நீரே திருப்புகல்லூர்ல போய் பாரு பேரு ஐம்புலனை வென்றுவது ரொம்ப கஷ்டம் ஐம்புலனை வென்றான் தன் வீரம் தான் வீரம் நம்மோடு வந்திருங்கள் தை மாதம் விசாக நட்சத்திரம் அந்த குளம் எனக்கு ஒரு ஆசை அந்த குளத்தில் போய் ஒரு முங்கு போட்டுட்டு வருவோமா அம்மா இளமையில கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சிதம்பரத்துக்கு மொத மொதம் போன பொழுது அந்த குளத்துக்கு இளமையாக்கினார் தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கு தண்ணி அவ்வளவு அசுத்தமா இருக்கு நான் என்ன பண்றது மனுஷன் குளிக்க மாட்டேன் அது இல்லை எரும மாடு கூட பார்த்துட்டு போயிரு வேற இடத்துக்கு போய்விடுவோம் அவளது சுத்தமா வச்சிருக்கான் இளமையாற்றினார் குணம் சிதம்பரத்தில் போய் பாருங்கள் ரெண்டு பேரும் சிவலோகத்துக்கு சென்றார்கள் தை மாதம் விசாக நட்சத்திரம் அடுத்த செய்தி இன்னைக்கு வேகமா மூணு நாடு கதை போகணும் மடியாட்டு மடியேன் சரி ஏன் திருதியுமா ஒரு அழகான அவளை தொடாமே அந்த மனசை காப்பாத்தினார் சுந்தரமூர்த்தி நினைக்கிறார் கைதாசத்திலே காமன எரிச்ச இடத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருந்த பொழுதே ரெண்டு பெண்கள் பால் மனம் போயிற்று நமக்கு அழகான பண்டாட்டி ஒரு வார்த்தைக்காக அவளை மனசுனாலும் நினைக்காம இருந்திருக்கிறேன் திருநீலகண்டத்து குயவனார்கடியே என்ன சார் குயவனார்னு ஜாதி எல்லாம் சொல்றாரு ஏன் தெரியும் பின்னாலே திருநியலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் வரப்போறார் அவரை வித்தியாசப்படுத்துறதுக்காக இவரே திருநீலகண்டி பட்டம் கிடையாது வித்தியாசம் தெரியணும் இயற்பகைக்கும் அடியே இயல்புக்கும் பகை இந்த கிடையாறம் இருக்கு இது என்னுடைய உடமை யாரும் கேட்டா கொடுக்கலாம் நான் கொடுக்கிறேன்னா இல்லையாங்கிறது வேற விஷயம் யாரும் கேட்டா கொடுக்கலாம் உடமை தொண்டாட்டி உரிமை யாரும் கேட்டால் கொடுக்க முடியுமா மறந்தடாது இயற்பகை நாயனார் வாழ்கிறார் இங்க காவிரிப்பும் பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு பகுதி அந்த காலத்தில் ஏழு வனம் இன்னைக்கு அஞ்சு வனம் தண்ணியில போயிடுச்சு பல்லவ வனம் ரெண்டு தான் இருக்கு சாய்காடுக்காடு சம்பந்த சுவாமி பாடுறாரே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செடி கேட்ப நானாடும் நவீன் நந்தினையே இங்க பாடுறத சாய்க்காட்டம் பெறுமா புகழ்ாமம் செ பெறலாமே நல்வினையே திருச்சாய்க்காட்டுல ஒரு முருகன் வில்லு வச்சிருப்பார் முருகன் வில் வச்சிருப்பாரா வேன் வச்சிருப்பாரா வேல்தானே வச்சிருப்பாரு ராமர் தானே வச்சிருப்பாரு மாமனாருடைய வாங்கி வச்சிட்டாய்க்காடு அந்த ஊர்ல ஒரு செட்டியார் அவருக்கு இயல்பக என்ன கொடுக்க முடிஞ்சோம் என்னுடையது என்று சொல்வது நம் பழக்கம் நமக்கு உரிமை இருக்காது ஆனாலும் சொல்லி வைப்போம் குடியிருக்கிற வாடகை விட்டு இது நம்ம விடுன்னு சொல்லி வைப்போம் உரிமை இல்லாதது ஆனா இவர் எப்படி தனக்கு உரிமை உள்ளதை கூட தூக்கி கொடுத்துட்டார் உலகானவர் அருளியலுக்கு பகையில் எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் சொல்லிவிட்டா உயிரையும் கொடுத்துருவார் சிவபெருமானுக்கு தெரிஞ்சு வெளியில கொண்டாடணும் அதான அங்கிருந்து புறப்பட்டான் எப்படி புறப்பட்டார் தெரியுமா ஒரு சிப்பா ஒரு மல் வேஷ்டி ஒரு மைனர் தூர்த்த வேஷம் காமுகன் மாதிரி அப்படி ஒரு மைனர் நம்ம தெரியுமா ஒரு மாதிரி பட்டவர் வேஷம் கட்டிக்கிட்டு புறப்பட்ட தூய நீர் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேஷமுன் தோன்ற விபூதிய பூசிக்கிட்டு தூர்த்த வேஷத்துல வர்றாராம் வேதியராய் மாய வண்ணமே கொண்டு அது அநியாயம் வேதியர் மாதிரி வர்றாரா வந்து புறப்பட்டார் புறட்டை நிற்கிறார் இவர் காலில் விழுந்து கும்பிட்டார் ஏப்பா எது கேட்டாலும் தருவாயாமே அது நீ தானா என் கடமையை செய்கிறேன் நான் ஒன்னு கேட்பேன் தருவியா ஏற்பாடு பண்ணிக்கிறார் முதல்லயே நீ கொடுக்கிறதா இருந்தா சொல்றேன் இல்லாட்டி போயிட்டே இருக்க இவர் என்ன செய்வார் என்ன அவ்வுரை கேட்டு யாதும் ஒன்றும் என் மக்கள் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடமை எங்கிட்ட ஏதாச்சும் அடுத்தவுட்டு காரணத்தை உள்ளது எதையாச்சும் கேட்கப்பட எங்கிட்ட இருந்தா அது அடியார்களுக்கு சொந்தம் என்னவன்னு கேள் நீர் அருள் செய்யும் அவர் உடனே மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தோம் என்ன மனைவி மண்ணு காதல் மனைவிப்பட்டாட்டி அன்புள்ளை வேண்டி வந்தது இங்கு நம்மால் ஓன்றி அடிச்சிருப்பாங்க வீட்டுக்கு அரியவா கேட்கிற அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ரொம்ப விநோதமான கதை அது ஆபத்தான கதை இந்த களக்கூத்தாடி ஒரு கம்பியில நடப்பாம் பாருங்க கையத்துல அப்படி கதை கொடுக்க முடியுமா யாராவது நல்லவேளை என்னால குடுக்க முடிஞ்சதை கேட்கல அது முக்கியம் சொன்ன முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார் இல்லாத பொருளை கேட்காமல் உள்ள பொருளை கேட்க ரொம்ப மகிழ்ச்சி சரியா தப்பா பெரிய சண்டை நடக்குது வட்டி மண்டபம் நம்ம இது சரியா தப்பான்னு தீர்மானிக்கிறதா இருந்தா அவர் மனசு நமக்கு வரணும் இந்த வருக தராசு வேற விறகு நிற்கிற தராசு வேற தங்கம் இருக்கிற தராசு வேற நீங்க விறகு தராசில தங்கத்தை போட்டு நிறுத்தப்படாது மனசுல வச்சுங்க விரைவு கடைக்கு போறோம் ஒரு டன் விறகு கொடுங்கிட்டாரு ஒரு விறகு ஓசையில் வச்சுக்கிடுங்க புரியுதா உங்களுக்கு வச்சுக்கிடுங்க நமக்கு புரியல ஒரு விறகு வாங்கி வச்சுட்டான் தங்க கடைக்கு போறோம் தங்கம் வாங்கிட்டான் ஒரு கிராம் தங்கம் கொடுங்க அதுக்கு தராசு வேற இதுக்கு தராசு வேற நம்ம மனசுப்படி பார்த்தா அது தப்பு அவர் மனசுப்படி பார்த்தா அது சரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டி சொல்லவா காஞ்சிபுரத்திலே அம்பாள் காமாட்சி தவம் பண்றா சிவபெருமான் சிவலிங்கத்தை வச்சு தவம் பண்றான் பேரடகு சிவபெருமான் எல்லாம் கம்ப நதி பெருக்கெடுத்து வருது சிவபெருமான் அருள் பண்ண ஆரம்பிச்சா வெள்ளம் தான் வரும் மாணிக்க வாசகருக்கு அருள் பண்ணுவாரா வராத வைகை ஆத்தில வெள்ள தம்பாள் உட்கார்ந்து இருக்கிறா சிவலிங்கம் கட்டிபிடிச்சுட்டா ஏன் சிவலிங்கம் தண்ணியில போக கூடாது சிவபெருமான வெள்ளம் என்ன பண்ண அப்படி இல்லை நினைக்கணிவ சிவபெருமான வெள்ளங்கலிங்கம் வெள்ளத்துக்குள்ள இருத கட்டி சிவபெருமான் திடீர்னு ஒரு மனுஷ தோட்டத்தில் வந்துட்டார் இந்த பொண்ணுக்கு வெக்கமா போச்சான் இவருடைய மார்பு தடும்பு அவர் மார்களை பட்டுதான் இவர் தழுவினால இந்த வளைத்தழும் முதுகில பட்டுதான் முளை தழும்பும் வளைத்தழும் பட்டதான் அவர் நமக்கு என்ன தோணுதுக்கு சிவபெருமானுக்கு வெள்ளம் ஒரு தீங்கல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறான் அவருடைய காதல் மனசு அன்பு மனசு இந்த சிவலிங்கத்தை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போனா என்னையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு அன்பு வர்ற பொழுது ஆராய்ச்சிக்கு இடம் என்ன பண்ணாரு ஆராய்ச்சிக்கு இடம் கிடையாது பண்டிகரியார் பசுத்தின் சாப்பிடு சிவபெருமான் சாப்பிடுவாரா நினைக்கல அப்படி இப்போ இந்த கொண்டாட்டியை கூப்பிட்டார் கல்யாணம் பண்ணி கூட்டி அந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு வந்த பொண்ணு வார்த்தையை பார்க்க விதி மனக்குல மடந்தை இந்த உண்மையான சன்னியாசிக்கு இவர் உண்மையான சன்னியாசி அவர் பார்வைக்கு இவர் உண்மையான சன்னியாசி நீங்க அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கணும் இம்மெய்தவர்க்கு நான் கொடுத்தனன் உடனே சண்டை வந்து என்ன பொண்டாற்றிய கொடுக்கிறது இந்த பொண்ணை கேட்டா என்ன பொண்ணும் செய்ய முடியாது மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்து முதல்ல கலக்கம் என்ன ஒரு பொண்டாட்டி யாராவது கொடுப்பானா கலங்கிட்டாருக்கு எனக்கு அருள் செய்தது இதுவே இவ்வளவு காலமா எனக்கு ரொம்ப உதவி அத்தாசம் பண்ணி இருக்கிறீங்க இன்னைக்கு இப்படி ஒரு அருள் பண்ணி இருக்கிறீங்க அது அருள் எது அடுத்தவங்க தூக்கி கொடுத்துறது அருள் ஏன் மனசு அவளுக்கு அப்படி இன்று நீர் எனக்கு அருள் செய்தது ஒரு நாக சேர்க்கிறாரு வாக்கு என்ன அர்த்தம் இந்த சாமியாருக்கு என்னை தூக்கி கொடுத்துட்டு இல்லை இந்த சாமியார் என்ன தொட வந்தா செத்து போயிடல என் உயிருக்கு ஒரு நாதன் நீதான் அடுத்த நாதன் கிடையாது என் உயிருக்கு ஒருத்தது ஒன்றை பெருங்கணவரை வணங்கி எப்படி எப்படி தனிப்பெரு பார்த்தேவார்கள் இவர் ஒருத்தர் தாங்க எனக்கு கணவர் அந்த காலத்தில் அப்படி எல்லாம் முடியும் நினைச்சா உயிரை போக்கிக் கொள்வார்கள் தூக்கு போட்டுக்கிறது நினைச்சா செத்து போயிடுவான் இந்த காலத்தில் நாடு கடத்தினாங்க ஒரு கொலை வடக்கு நாடு அவன் சிரிச்சான் ஏன் என்ன நாடு கடத்த முடியாது இந்தியாவை விட்டு என்ன நாடு முடியாது கடத்த போறான் ஜீப்பில் கொண்டுகிட்டு போய் கப்பி அந்தமான நாடு கடத்த முடியாது கதவை திறந்தாங்க பார்க்கிறாங்க அவ்வளவு கட்டுப்பாடு உயிரின் மீது கட்டுப்பாடு நினைச்சா உயிரை விட்டுறான் எப்படி இருக்கு கணவன் இறந்த உடனே கோப்பெருந்தே தற்கொலை மண்டோதரி உயிரை விட்டுட்டான் அவர்களுக்கெல்லாம் உயிரின் மீது அவளது ஆற்றல் இருந்துச்சு நம்மளால அதெல்லாம் முடியாது நினைச்சா உயிரை விட முடியுமா என்ன பீஷ்மாச்சாரியாரா வரமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தனி பெருங்கணவரை வணங்கி தாண்டு தொண்டனார் தாம் எதிர் வணங்குமா இவ புருஷனு கும்பிட்டா புருஷன் இவள சொத்து இனிமே நீ அவர் சொத்து அடியாரு சொத்து அதனால திருப்பி கும்பிட்டா தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து இந்த தபஸ்மை அவரு கால்ல கும்பிட்டு திகைத்து நின்றனள் திருவிழும் பெரிய மகாலட்சுமியை விட சிறந்தவள் எவ்வளவு கடமை பாருங்கிறார் இவர் கேட்கிறார் நான் இன்னுமே என்ன செய்யணும் இந்த சாமியார் உன் பொண்டாட்டிய நான் கூட்டிகிட்டு போறேன் உங்க சொந்தக்காரங்க விட மாட்டாங்க பூரா காவிரி பூம்பு செட்டியார்கள் ராஜாவை வசதி மிக்கவர்கள் இன கட்டுப்பாடு உள்ளவர்கள் ராஜா ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு போயிட்டா அந்த பொண்ணை கொண்டாந்து சிறச்சேதம் பண்ணிடுவான் அவளது கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள குபேரன் மேல சிவபெருமானோட போனாராம் கீழே பார்த்தாராம் காவிரி பட்டன் தெரிஞ்சுதான் ஏழு வனம் சாயா வனம் அதுல ஒண்ணு இந்த ஊரை பார்த்தாராம் குபேரன் ஊர் ரொம்ப அழகா இருக்கேன் அது என்ன இங்க எல்லா வீட்டிலயும் கதவு தங்கத்தில போட்டிருக்காங்க சிவபெருமான் சொன்னாராம் அதுக்கு ஒரு கதை என்ன கதை இந்த ஊர்ல இந்த செட்டியார்கள் முதல்ல வெள்ளியில தான் கதவு போட்டிருந்த ராஜாட்ட மந்திரி வை சொல்லிவிட்டேன் நம்ம வீட்டுல கதவு தேக்கு மரத்துல இந்த செட்டியார்கள் வீட்டுல கதவு வெள்ளியில போட்டிருக்கான் வெள்ளியில கதவு போடப்படாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க மந்திரி அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காரு எங்க ஊர்ல உடனே என்னாயி போச்சு ராஜா சட்டம் போட்டார் யாரும் வெள்ளிக்கதவு போடக்கூடாது அப்படிப்பட்ட ஊரு அவளது கட்டுப்பாடு அவளது செல்வம் இயற்பகையார் காவிரிப்போம்பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு நகரத்தான் அமர்நீதியார் காவிரிப்போம்பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு நகரத்தான் அமர் பழைய காவிரி பூம்பு பேர் பழைய காலத்திலே ஒரே அடியார்களாக வாழ்ந்தவர்கள் இயற்பகையார் ரொம்ப முக்கியமானவர் நான் என்ன செய்யட்டும் உங்க சொந்தக்காரன் நான் விடமாட்டான் உங்க பண்டாட்டிய நான் கூட்டிட்டு போறது தெரிஞ்ச என்னை வெட்டிடுவாங்க அவங்க காப்பாற்று காதல் சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை செய் வந்துட்டார் இவர் சொந்தக்காரங்க பொண்டாட்டி சொந்தக்காரங்க மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இவருதாங்க வண்டல் எந்த வண்ணல் பொண்டாட்டியை கொடுத்தாங்க யோசிங்க பணத்தை வாங்கிட்டு அவனை வெட்டி விட்டு பொண்ணை தீட்டுவான் எல்லாம் புறப்பட்டு வந்துட்டான் இவர் பக்கத்துல போய் நிற்கிறார் பெரும் கூட்டம் இந்த சன்னியாசி பயந்த மாதிரி நடிக்கிறார் அந்த பொண்ணு சொல்றா அஞ்ச வேண்டாம் இறைவனே வார்த்த அற்புதமான வார்த்தை இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெள்ளும் புரியுதா இந்த சாமியாரை உள்ளுணர்வு சொல்லிவிடுச்சு வந்தவன் சன்னியாசி இல்ல சிவபெருமான் இல்லைன்னு சொல்லுவாள் இந்த வார்த்தை வருவ இறைவனே அஞ்ச வேண்டாம் அவளுக்கு தைரியம் அவளுக்கு தெரிஞ்சு வச்சு நேத்தே சொன்னேன் ஆண்களுக்கு அறிவதிகம் பெண்களுக்கு உணர்வு அதிகம் எங்கயோ ஒரு பயையை இழுத்து விட்டுவான் அதான் உணர்வு நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது தெளிவு அறிவ அதிகம் பெண்களுக்கு உணர்வு அதிகம் இறைவனை அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அவ்வளவுதான் சொந்தக்காரங்கள்லாம் வந்தார்கள் இவர் போனார் சண்டை போட்டார் அவ்வளவு பேரையும் வெட்டி வீழ்த்துட்டார் எல்லாம் சுத்தி போட்டார்கள் இவர் வந்தார் காடு வரைக்கு துணைக்கு வர்றேன் இந்த ஊர்காரங்க மத்தவ இருக்கிறான் அவன் என்ன செய்வான்னு தெரியாது துணைக்கு வர்றேன் காடு வரைக்கு வந்தாச்சு காவிரிக்கும் பக்தனும் முடிஞ்சு காடு வந்தாச்சு இப்போ இனிமே நான் போயிட்டு வரேன் உங்களுக்கு பயம் இல்லை கூட்டிகிட்டு போங்க போனார் ஒரு தரம் திரும்பி பார்க்க வேண்டாம் வருஷம் மனுஷன் கடுமையா இருக்காரு ஏன் கொடுத்தாச்சு இனிமே பார்க்கப்படாது இதனால அடியாருக்கு கொடுத்த பொருள் இனி அவர் பொருள் நம்ம திரும்பி பார்த்தா கூட தப்பு சிறு தொண்டர் பிள்ளைய கரிசமைக்க போற பொழுது அந்த ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியதான் அதே மாதிரி பார்க்கிலன் பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரி சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றார் அவர் கத்தியா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் இப்படி செயல் வேற யார் யார் செஞ்சே என்றான் என்றான் வேதங்கள் இவனை நோக்கி ஓலமுடுகின்றன அரைகின்ற ஒன்றது திருப்புகள் வேதங்கள் இவனை நோக்கி ஓலமுடுகின்றன இவன் இயற்பகையாரை நோக்கி இயற்பகை முனிவா ஓலம் இண்டினி வருவாய் ஓலம் இவர் என்ன பண்ணாரு வேற எவனோ வந்துட்டான் போல இருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் வெள்ளி பொறுப்பு மனைவியோடு காட்சி கொடுக்கிறார் மயக்கருமறை ஓடிட்டு மாலையன் தேட நின்றான் காட்சி கொடுக்கிறார் அவளுக்கு தெரிஞ்சுக்க இவருக்கு இப்பதான் தெரியுது சொல்லுவதறியன் பாடி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி நீயா வந்து என்னை ஆட்கள் டாய் நானா வந்தேன் வல்லை வந்த அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி சிதம்பரம் நடராஜா போற்றி அவர்னு சொன்னார் தெரியுமா பொண்டாக்கியோட நம்ம கந்து நன்னிய மனைவியோடும் நம்முடன் போதுல ஒரு பாடுத பார்த்தாரா இந்த சொந்தக்காரங்க அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்களா அந்த பொண்ணை சரியா தப்பா சரிதானே நம்மாலும் ஒருத்தன் பொண்டாட்டிய கொடுத்துட்டான் எவனோ ஒருத்தர் கூட்டிட்டு போறான் அந்த ஆக விடப்படாது ஒரு தப்பும் கிடையாது அவ்வளவு பேரையும் எழுப்பினார் மார்கழி மாதம் உத்தர நட்சத்திரம் நம்முடைய இயற்பகை நாயனார் திருவடியை அடைந்த நாள் பேர் இளையான்குடி மாற நாயனார் படமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடின்னு ஒரு ஊர் இருக்கு சோழ நாட்டில் ஒரு இளையான்குடி இருக்கு அந்த இளையான்குடி இல்லை இது நம்ம மதுரை மதுரை பக்கம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போற வழியில் பரமக்குடின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கம் இளையான்குடி அந்த இளையான்குடியிலே ஒரு வேளாண் விவசாயம் பண்ணி அடியார்களுக்கு சோடு போடுற அருமையான வரலாறு அடியார்கள் எப்ப வந்தாலும் சாப்பாடு காலையில் வந்தாலும் சாப்பாடு ராத்திரி ஒரு மணிக்கு வந்தாலும் சாப்பாடு சில வீடுகளில் வீட்டுக்காரர்கள் சாப்பாடு கிடைக்காது அவங்க நீங்க சிரிக்காதீங்க அந்த அம்மா சொல்லிட்டு படுத்துருவோம் போனில் சொல்லிருவோம் டேபிளில் இருந்தால் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு சாப்பிடுங்க என்ன ஒன்றும் கருத வேண்டாம் பெட்ரூம்ல போய் டிவியை போட்டு அந்த அம்மா உட்கார்ந்துடும் இனி பன்னெண்டு மணி வரைக்கும் இடி விழுந்தாலும் தெரியாது அந்த அம்மா டிவியில் முழுகி போயிடும் இந்த ஆளு கோடீஸ்வரன் பணக்காரர் வந்து தானே எடுத்து போட்டு தானே சாப்பிட்டு இருப்பாரு அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு மாடு வெட்டு கிடக்கும் மாட்டுக்கு மாட்டுக்காரன் வட்டி உள்ள போட்டு போயிருப்பேன் மாடு இவரை பார்க்கணும் போட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிடுற நான் இல்லாம சாப்பிடுற வித்தியாசம் எதுக்கு செல்ல வந்தேன் அப்படி எல்லாம் பண்ண கூடாது யாரு வந்தாலும் வீட்டுக்காரம்மா சாப்பாடு போடணும் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடணும் அப்படி வாழ்ந்தவர் ார் ஆரம் என்ப புனைந்த ஐயர்தான் யாவராயும் விபூதி சாப்பாடு போடுவாரா இல்ல யாரா வந்தாலும் சரி அவர்கள் இவர் பார்வைக்கு சிவன் அடியார் யாவராயின் நித்தமாக பக்தி முன் கூற கூட்டிட்டு வருவாரா திருவடிகளை விளக்குவார் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்வார் உள்ளுக்கும் பூரிவார் கொண்டு வந்து குலாகுபாதம் விளக்குவார் மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்வார் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை நாலு உண்டி ஆறு சுவை அறு சுவை உணவு எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு கைய கட்டி நிற்பாராம் அடியார்களுக்கு அன்னம்பாதிப்பு பண்ற மாதிரி பெரிய காரியம் கிடையாது நீங்க ஆயிரம் பாவம் பண்ணாலும் ஒரு அடியாருக்கு உங்க வீட்டுல சோறு போட்டீங்கன்னா சரியா திருத்தொண்டர் புராணம் சொல்றோம்னா இங்க வர்ற அடியார்களுக்கு உபயம்னு சொல்லி ராத்திரி சாப்பாடு போடுறாங்கல்ல இதுதான் அடியார்களுக்கு பண்ற சாப்பாடு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா இவ்வளவு பேரும் வருவாங்களா வரமாட்டாங்க அடியார்களை பத்தி பேசக்கூடிய அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பெரும் தொண்டு ஆயிரம் பாவம் போயிடும் நம்ம போடுற சாப்பாடு பணத்தை கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் கொடுப்பேன் எனக்கு கொடு என் பொண்டாட்டிக்கு கொடு ஏ பணம் டீயா சோறுனா ஐயா போதும் இன்னுமே முடியாது எல்லாருக்கும் சாப்பாடு பணம் நிறைய இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் குறைஞ்சி ஏன் குறைஞ்சிது சிவபெருமான் பண்ண வேலை எல்லாத்துக்கும் காரணம் பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அவர் தான் இருந்தாலும் அவர்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அதிகாரத்தனத்தில் நினைச்சத மனுஷன் தடுக்க முடியாது உண்மை ஒரு ஏழை தெருவில் போன ஆனால் சிவபெருமான் பராசக்தி கேட்டாலாம் ரொம்ப ஏழை பாவம் போற வழியில இவனுக்கு ஏதாச்சும் ஒரு நாலு தங்கன் ஆணையத்தை போடுக்க எடுத்துக்கிட்டு போகட்டும் சிவபெருமான்னு சொன்னாரா அவனுக்கு அது கிடைக்காதும்மா அவன் விதி தலையெழுத்து விதினா என்னங்கிறீங்க அவன் பண்ணின வினையின் பலன் கடவுளா பார்த்து இதான் விதினு சொல்றது இல்லை கடவுள் சாட்சி மாத்திரம் நீங்க பண்ணின வினையின் பலன் விதி அவனுக்கு தலையெழுத்து இல்லைம்மா நீங்க சும்மா போடுங்க அம்பாள் ஒரு நாலு பவுன் போற வழியில் போட்டார் பய போ கொஞ்ச தூரம் போற பொழுது இதுவரைக்கும் கண்ணை துறந்திருக்கான் ஒருத்தனும் போற இனிமே கண்ணிக்கிட்டே போய் பிச்சை கேட்பான் போனான் தாண்டி போயிட்டேன் இவனோ ஒருத்தன் வந்தன அதை எடுத்துட்டு போயிட்டான் எடுத்து வச்சது இவனுக்கு குடுத்து வச்சது அவனுக்கு வகை என்றால் கோடி தொகுத்தா கண் தொகுத்தால் இருபத்தி நாலு இட்லி சாப்பிடற சாம்பார் தொட்டு சாப்பிடறான் பொண்டாட்டிய நினைச்சிக்கிட்டு முதலாளிய பார்த்துக்கிட்டு சாப்பிடுறான் நாலு இட்லி பசிக்கு சாப்பிடறான் இருபத்தி நாலு இட்லி சாப்பிடறான் முதலாளி ரெண்டே ரெண்டு கேப்ப தோசை டாக்டர் சொல்லிவிட்டாரு ரெண்டே ரெண்டு கேள்வான் வகுத்த வகை எப்படி அது மாதிரி போச்சு கிடைக்கல கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு செல்வம் குறைஞ்சது ஏன் குறைஞ்சது ஏழையானா கூட அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக செல்வமே விய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் எழுதிய போதும் வல்லற் என்று அறிவிக்கவே வருவ வந்தால் கூட இவர் விடமாட்டார் போடுவார் அப்படின்னு தெரியும் மல்ல செல்வம் மெல்ல மறைந்து நாள்தொறும் மாறி வந்து சீக்கிரத்திலே வறுமை பதம் வந்தது பதமா பதம் என்ன தெரியுமா சிவபதம் உயர்ந்ததை பதம்னு சொல்றது வறுமை என்ன பதமா சிவபெருமான் அவருக்கு வறுமையை அருதினார் சொல்ல சொல்ல மாட்டான் செல்வத்தை அருளினார் இது வறுமை பதம் ஏன் இந்த வறுமையில தான் இவர் சிவபெருமானார் பணக்காரனா இருந்த பொழுது இதுவரைக்கும் பார்க்கல வருந்து பின்னாலே சிவபெருமான் வரப்போறார் செல்வம் போச்சு அதுக்குள்ள இருந்ததை வச்சு வந்து சாப்பிடுறவர்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வாரமா சாப்பாடு இல்லை இவர் பட்டின பொண்டாட்டி பட்டின ஒரு சிவபெருமான் வந்து நிற்கிறார் சிவனடியார் கதவ தட்டினார் கதவை திறந்தார் பசியா இருக்கு சேரடியார் வந்து பசிங்கிறார் சாப்பாடு போடணுமே சாதலின் இன்னாதது கிடையாது கேட்டவனுக்கு அடியார்களுக்கு போட முடியல என்ன செய்யலாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார் பழைய பழக்கம் உள்ள போய் பார்க்கிறார் பிரிந்து வந்தா யார பார்ப்போம் கூட்டுக்காடியே பார்ப்போம் அந்த அம்மா சிரிப்போட இருந்தா சாப்பிடுங்க இயற்புதானே அவளை சிவபெருமான் தனியா வந்தா பெற்ற மூழுவதும் இன்றி நீடிய பேதையாளி பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வரல ஏன் வந்தா அம்பாள் கருணை உள்ளவள் ராத்திரியில போய் இந்த வீட்டுல போய் பிச்சை கேட்கறீங்க ஒரு நாலு பாட்டு பாருங்க என்ன நயா தார நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் தாரமாதர்னா பொண்டாட்டி தபோதனர் தீரவே பசித்தார் தீரவே பசித்தார் செய்வது என் அம்பா என்ன செய்யலாம் நம்ம வீட்டுக்காரியா இருந்தா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டா கொடுக்க ஒத்துக்கிட்டா கூட என்ன சொல்லுவா அவளுக்கு ஏதோ தோணி இருந்தா என்ன சொல்லுவா உங்களுக்கு அறிவு கிடையாது இந்த மாதிரி உடனே கோபம் ஒரே காரணம் ஈகோ ப்ராப்ளம் புத்து கொடுத்தா கெட்டு போக மாட்டான் நானா நீயா இந்த கொண்டாட்டி அறிவாளி அவளுக்கு ஒண்ணு தெரியுது என்ன தெரியுது காலம் வர இந்த ஆளு வெத நல்ல கொண்டே போட்டு வந்திருக்காரு காலையில ஒரு வெதநெல் கொண்டே போட்டீங்கல்ல நினைப்புல உங்களுக்கு போய் எடுத்துக்கிட்டு வாங்க அந்த ஆளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படும் என்ன சொல்ற பார்த்தீங்களா அழகான பாட்டு நமக்கு முன்பு இங்கு உணவிலையாக இம குல கொடி பாகியவர் தமக்கு நாம் இந்நடிசில் தகவற அமைக்குமாறு எங்கனே அணங்கே அம்மா இந்த சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவருக்கு தழுந்தாப்புல சாப்பாடு போடுறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்கு பொந்தாட்டி சொல்றா மாது கூறுவல் மற்றொன்று எனக்கு ஒன்னும் தெரியலே தெரிஞ்சிருக்கு தெரியலெங்கிறார் என்ன தோணும் எனக்கும் தெரியல உனக்கும் தெரியலே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இந்த இன்பீரியாரிட்டி காம்ளக்ஸ் மனுக்கு வரப்படாது என்ன வார்த்தை மாது கூறுவல் மற்றொன்று வேற ஒன்னும் தெரியலே ஏதில் ஆறு இனி தருவார் இல்லை அடுத்தவர்களில் ஒருத்தரும் தரமாட்டான் அப்படி தர்றதா இருந்தாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எவன் கொடுப்பான் போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை தீது செய்ய ஏற்கென் செயல் நம்ம தீமை பண்ணிட்டோம் அதான் அடியாருக்கு சாப்பாடு போட முடியல அடுத்தவரி ஒன்னு தோணுது என்ன செல்லல் நீங்குளை காலையில் போட்ட எடுத்துக்கிட்டு வந்தா நான் சோறு போடுவேன் எனக்கு வேற ஒன்னு தெரியல எதுங்க தெரியல தெரியலங்கிறா அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டாட்டியும் நம்மளும் கொண்டாட்டி எழுபதாயிரம் சம்பாதிச்சு புருஷன் முப்பதாயிரம் சம்பாதிச்சா அந்த வீட்டுல நீர்மொழை வாரி கொடுவந்தால் வல்லவாறு அமுதாக்கனும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற ஆகா நல்ல வார்த்தை சொன்ன இந்த போற ராத்திரி பன்னெண்டு மணி மையிருட்டு யிருக்குரிய அப்படியே கருப்பு கொட்டுதான் இவர் தெரியாது வயலை கண்டுபிடிச்சு விட்டார் வெள்ளம் போகுது மழை வெள்ளம் அந்த எந்த இடத்துல போட்டாரோ அந்த இடத்துக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு அடுத்தவயல் எடுத்துரப்படாது கையினால் தடவி சென்று போய் கண்டுபிடிச்சு அந்த ஒரு வழியா அந்த நெல்லை பூரா வெத நெல்லுங்க எடுக்கப்படாது ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு வீட்டில் ஒரு வைஷ்ணவர் வீடு வைஷ்ணவர் வீட்டில் வெத நெல்லு வச்சிருந்தாங்க அடியார்கள் சாப்பிட வந்துட்டாங்க வைஷ்ணவர் வெளியில போயிருந்தார் பொண்டாட்டி மட்டும் இருந்தார் வெத நெல்லு எடுக்கலாமோ எடுக்கப்படாது வெத நெல்ல போட்டு அடுத்த நெல் உண்டாக்கணும் தொடர் என்ன செய்யலாம் வெதை நெல் எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க பூத்துக்காரர்கள் வந்தார்கள் வெதை என்ன ஆச்சுன்னு கேட்டார் அதை வைகுண்டத்தில் விதைச்சுட்டேன் நெல்லு வயல்லையா விதைச்சேன் வைகுண்டத்தில் விதைச்சுட்டேன் வயல்ல விதைச்சா நெல்லுத்தான் கிடைக்கும் அடியார்கள் சாப்பிட்டு வைகுண்டத்தில் விதைச்சா பெருமான கிடைப்பாரு வைகுண்டத்தில் விதைச்சுட்டே நாளா இந்த கொண்டாட்டிய கையெடுத்து கும்பிட வேண்டாமா பாருங்க ரொம்ப தவம் பண்ணவனுக்குத்தான் நல்ல பொண்டாட்டி அமையும் பொண்ட வாக்கியம் வாக்கியவானுக்கு பொண்டு வாக்கியும் புள்ள வாக்கியும் புண்ணியவானுக்கு கனதாசி அழகா செடுவார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் அமைச்சா தெரியுமா அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ண தேகப்பட்ட பொண்ணை பார்த்து எல்லா பொண்ணும் பிடிக்கும் இவர் சொல்லி கடைசி ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்க அவளுக்கு பொண்ணம்மாள் பேரு கல்யாணத்தன்னைக்கு இரவு முதல் இரவு புருஷன் கொண்டாட்டியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க யாரு நம்ம கவியரசர் கண்ணதாசன் நிறைய பாட்டு இலக்கியம் அது இது இவருக்கு கண்ணுக்கு முன்னால கோவலம் கண்ணகியெல்லாம் கூப்பிட்டானோ அப்படியெல்லாம் கூப்பிடுங்க நினைப்பு இருக்கு இவர் பாடு பேச ஆரம்பிச்சாரு அவ பேசாம கேட்டுட்டேன் இவர் பேச முடிச்சாரு முடிஞ்சது விடிஞ்சிது இவங்க அம்மா கேட்டா ஏண்டா முத்தையா ராத்திரி உன் பொண்டாட்டியோட பேசிட்டு இருந்தியா ஆமா எப்படி இருந்த அவ நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அவ கேட்டுக்கிட்டே இருந்த உலகம் கூட வருத்தமா இருக்குமா இருக்க அந்த பொண்டாட்டிய பத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வரி பாட்டு எழுதுற கல்யாண வெள்ளி விடா கண்ணதாசு எழுதுற பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும் ஊருபோற வாசம் அடிக்குமா சமையல்ல பொன்னம்மாள் என் மனைவினும் பொறையுடையாள் பொறுமசாலி அதெல்லாம் செவிகள் பழுதானாலும் காதுதே காது செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தியின் எழுதி வைச்சாள் அவளால தான் என் பாட்டு நான் சண்ட போட்டு பாட்டு முடியாது ஒரு நாள் கேட்டான் பாண்டிச்சேரியில அது என்ன அண்ண ராஜாத்தின் போட்டுருக்கிய சொல்றாரு தனியா இருக்கிற பொழுது அவளை அப்படித்தான் கூப்பிடுவேன் அதத்தான் பாட்டுல போட்டேன் இன்னைக்கு நின்று வச்ச சார் அந்த பாட்டு முடிஞ்சு அவளையும் வந்தாரா வந்தவின் மனைவி யாரும் வாசலில் நின்று வாங்கி அத வாங்கிட்டு போற எத ஈரமா கிடைக்க நெல் முதல்ல அந்த நெல்லை கொஞ்சம் அடுப்பில போட்டு கொஞ்சம் சூடாக்கணும் அப்புறம் அரிசி ஆக்கணும் அரிசியை சமைக்கணும் விறகு வருமே உங்கள்கிட்ட கேஸ் இருக்கும் அந்த காலத்தில் விறகுதானே விறகு வீட்டில் ஒண்ணும் இல்லை சுத்தம் வீடு கையின் சுத்தம் பொண்ணும் கிடையாது விறகு கவலைப்படாது வீட்டில் ஒரு ஓரம் ஒரு போடு போட்ட உத்தரம் நாலு உத்தரம் விழுந்துச்சு எடுத்து வெட்டி வாடியா இருக்கு சாப்பாடு போட முடியும் தாராவே செய்வான கர்ணன் செஞ்சான் கர்ணன் செஞ்சான் ஒரு பிராமணர் வந்து எனக்கு தியாகம் பண்றதுக்கு விறகு வேணும்னாலாம் வேணுங்கிற போது வந்து வாங்கிக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை கர்ணன் தான் உலகத்திலே பெரிய வல்லன் அர்ஜுனன் கேட்டான் ஏன் நாங்கள் தான் கொடுக்க முடியாம கிருஷ்ண பரமாத்மா திட்டம் போட்டார் அதே பிராமணர் அர்ஜுனன் கிட்ட வந்தார் யாகம் பண்ற விறகு வேணும் தர்றேன்ட்டான் அவர் அர்ஜுன்கிட்டையும் கேட்டிருக்காரு கர்ணகிட்டையும் கேட்டிருக்காரு ஒரு நாள் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது எல்லா விறகு ஈரமா போச்சு அர்ஜுனகிட்டையும் ஈரமா போச்சு இப்ப வந்து ஈரமா போச்சு உனக்கு பயன்படாத அர்ஜுன நேர கர்ண கிட்ட போனான் கர்ண மகாராஜா விறகு வேணும் அப்படியா இரு பெரிய அரண்மனை நான் மேல உத்தரம் உடை உயர் கம்ப நாடனோடு கவிதை போயிற்று பாரதி பாடுறான் அது மாதிரி வீட்டுல உள்ள உத்தரத்தை அறுத்து போட்டார் உத்தரம் கீழே விழுந்தது அதை வச்சு சமையல் பண்ணியாச்சு ஆமா கரி சாப்படுறது வெஜிடபிள்ஸ் கறி வேணுமே அரிசி வந்தாத்தான் விறகு வேணும் சோறு சமைச்சாத்தான் கறி வேணும் இல்லக்கு தேவையில்லை பையன் பிளஸ் டூ பாஸ் பண்ணாதான் ட்ரை பண்ணணும் நம்ம பய போற போக்கு பாஸ் பண்ண மாட்டோம் என்று அவர் என்ன பண்ணாரு வீட்டுக்கு முன்னால தண்டு கீரை மொளைக்கீரை தூதுவளை கீரை ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னால ஒரு பாத்தி போட்டு மாடி என்னத்தஞ்சாவது மாடியும் போட்டு வச்சா ரொம்ப வசதி ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கீரை ஆச்சு கீழே உடம்புக்கு நல்லது போய் பார்த்தா குறும்பயிர் போனார் அப்படியே வேரோட புடிக்கிட்டார் பயிரையா புடுங்கினார் தன்னுடைய பாச படி முதல் படிப்பார் போல இவர் படிப்பார் போல படித்தவை கறிக்கு நல்கு அந்த அம்மா அதை வாங்கி நாலு கட்டி கறி உருகீரையே நாலு எப்படி பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டுக்கு போனேன் மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க வாழத்தண்டு கூட்டு வாழைக்காய் பொறியல் ஒரு ஓடத்தில் வாழைப்பழம் வாழையா இருக்கு என்னங்க நாலு கறி பண்ணிருக்கேன் வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாம் இப்படி இருக்க என்ன எங்களை விட்டு வாழைப்பழம் காலையில் விழுந்துருச்சு அதுக்கு நான் தானே கிடைச்சேன் வேறு வேறு கறிமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து ஒரு காலத்துல எத்தனை பேருக்கு எப்படி எல்லாம் சாப்பாடு போட்டேன் இப்போ ஒரு கீரைய நாலு கறி ஆக்கி ஒரு ராப்புல வந்துருச்சே அடியாருக்கு சோடி குடி போடுற விட்டால் சாப்பிட வாங்க இந்த அழக்கான இவ்வளது பாடுபட்டு ஏற்பாடு பண்ணா இந்த வந்த அழகான நிமிந்து பாக்குறாங்க ஜோதிமயமா காட்சி கொடுக்கிற சிவபெருமான் அன்பனே அன்பரு பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி வெண்டாட்டியோட எங்கிட்டவா சிவலோகத்துக்கு வா உனக்கு ஒரு வேலைக்காரன் போடுற யார் அந்த வேலைக்காரன் குபேரன் அப்பா குபேரன் வேலைக்காரன் யாருக்கு இளையான்குடி மாற நாயனா இருக்கும் சொல்றா சேக்குலார சாமி சொல்றார் அன்பனை அன்பூசை அடித்தனி அணங்கினோடும் உலகம் எய்தி இரு நிதி கிழவன் சங்க நிதிமதி வச்சிருக்கிறிவன் தானே முன்பெரு நிதியம் ஏன் மொழிபடி ஏவல் கேட்க குபேரன் கையை கட்டிக்கிட்டு ஏவல் கேட்க இன்பமர்ந்திருக்க என்று அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் ஆவணி மாசம் மக நட்சத்திரம் ரெண்டு பேரும் சிவபெருமான் திருவடியை அடைந்தார்கள் வரலாறு மெய்ப்பொருள் நாயனார் மற்றதெல்லாம் பொய்பொருள் சிவபெருமான் மட்டும் மெய்ப்பொருள் ஒரு வரலாறு நம்ம திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் கபிலர் விழாவிற்கு அடிக்கடி போயிருக்கோம் திருக்கோவிலூர் திருக்கோவிலூருக்கு ரொம்ப பெருமை சிவபெருமானுக்குரிய அட்ட வீரட்டங்கள்ல திருக்கோயிலூர் உள்ள நாலாயிரத்துக்கு இடம் திருக்கோவிலூர் இடைகடி ஞானானந்த சுவாமிகளுடைய பெரிய ஆசிரமம் திருக்கோயிலூர் ஹரிதாஸ்கிரின்னு ஒரு புண்ணியவன் வடநாட்டுல போயி ஒரு பெரிய ஆறு அதுல முழுகி அப்படி எந்திரிச்சு போயிட்டார் நான் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அழகு அவர் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க ஜலசமாதி சிச்சியன் ஹரிதாஸ் மக்கள் ஒரு ராஜா மெய்பொருள் நாயனார்னு பேர் அதுவும் வச்ச பேர் தான் அவருக்கு வச்ச பேர் இல்ல ஊர்காரம் பொய்பொருள் சிவபெருமான் மட்டும் மெய்பொருள் இந்த மெய்பொருள்னு கடவுளுக்கு பேர் எப்பொருள் எத்தன் மெய்தாயிலும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்க் கேட்பிலும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு பொண்ணும் மெய்பொருளும் தருவானை பொன் பொய்பொருள் அர்த்தம் ராமசாமியும் ஒரு யோக்கியனு வந்தாங்க அப்ப ராமசாமி அயோக்கியன் அர்த்தம் ஆமா அப்படித்தானே சொல்றீங்க எப்ப ஒரு யோக்கியன் இல்லை பொண்ணும் மெய்பொருளும் தடுவானே பொய்பொருள் கடவுள் ரெண்டும் கொடுப்பான் அறியார்கள் வேஷம் ஆண்டவன் நினைச்சான் வேஷத்துக்கு மதிப்பு விபூதி பூசியாச்சுன்னா பொருள் அந்த ஆடு சிவபெருமான் இப்படி நினைக்கக்கூடிய புண்ணியவான் தேடிய செல்வமும் ஆடிய பெருமாள் ஆவன ஆகும் என்று எல்லா சொத்துக்களும் எல்லா பணங்காசும் அவ்வளதும் சிவபெருமான் கொடுத்தது அடியார்களுக்கு சொந்தம் மெய்பொருள் நாயனார் சேதி நாட்டு மன்னர் திருக்கோயிலூர்ல இருக்கார் இவர்கிட்ட சண்டை போட்டு தோட்டு போனவன் ஒருத்த முத்தநாதன் அவனுக்கு பேரு சண்டையில இவரை ஜெயிக்க முடியாது எப்படியாவது இவரை கொல்லணும் என்ன செய்யலாம் சிவனடியார்கள் இவருடைய வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம் அடியாரா வேஷம் போட்டான் நல்ல வேஷத்தை இப்படி பயன்படுத்துறதுக்கு அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க வேற ஒன்னும் சொல்லக்கூடாது ராவணேஸ்வர முதல்ல தொடங்கினா முத்தநாதன் பின்னால தொடர்ந்தான் அவ்வளவுதான் அற்புதமான வேஷம் புறப்பட்டது பதினாறு இடத்துல பூசணும் அவனுக்கு தெரியாதா உடம்பு பூரா பூசனான் இது ஏன் எங்கேயாவது பூசல நம்மளை சிவனடியார் இல்லை என்று வாங்க மெய்யலாம் நீரு பூசி உடம்பு ஊராசு நானாதி முடித்து கட்டி ஒரு ஜடா முடிய போட்டான் கையிலே ஒரு புத்தகம் புத்தகத்துக்குள்ள கத்தி கையில படை கடந்த புத்தக ஏந்தி மைஒதி விளக்கே போல மனத்தின் கருப்பு வைத்து மனசு கருப்பா இருக்கு திருநீரி வெள்ளையா இருக்கு விளக்கு மாதிரி இந்த விளக்கு தீபம் கொடுக்கும் இல்ல தீபத்தில கீழ்ப்பக்கம் பாருங்க எப்படி இருக்கான் கருப்பை பொ விளக்கே போல மனசுக்குள்ள தப்ப வச்சு மை விளக்கே போல மனத்தில் உட்கருப்பு வைத்து அவளுக்கு ஒரு உயர்ந்த தன்மை கெட்டு போறதுனால பொய்த்தவான் அத்து கெட்டு பொய்தவான்னு போட்டுக்கிட்டான் சேர்க்கலான் இப்படி ஒருத்தர் வியானம் பண்றார் பொய்தொண்டு கடைசி வாசல் அந்த புறம் அந்த புறம் வாசல் தத்தன் ஒருத்தன் காவல் காக்கிறான் அவங்கிட்ட வந்துட்டான் போகணும் இல்ல மகாராஜா தூங்குற மகாராணி தலைமாட்டில் உட்கார்ந்து விசிறிகிட்டு இருக்க அல்லது காலப்பிடிச்சு அந்த காலத்தான் அப்படி பழக்கம் நீங்க இப்ப போறது சரியில்லை இறைவன் இடை தெரிந்து அருள வேண்டும் கொள்ளும் இறைவன் இவன் அதெல்லாம் கிடையாது நான் ஒரு உயர்ந்த செய்திக்காக வந்திருக்கிறேன் உள்ளே போக வேண்டும் மனமனமே உள்ள போட்டான் தடுக்க முடியாது மகாராஜா உத்தரவு சிவனடியார்களை தடுக்க கூடாது இயல்புதானே துணுக்குற்ற அரசமாதேவி எழுந்தாள் கணவரை எழுப்பினாள் முடிச்சு பார்க்கிறார் சிவனடியார் வந்து நிற்கிறார் சிவனடியார் மேஷம் போட்ட ஒரு அயோக்கியை வந்த நிற்கிறான் நமக்கு அப்படித்தான் தோணும் அவருக்கு சிவனடியால் தான் தெரிஞ்சது மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என்ன இங்கும் தருளப் பெற்றது என்போ மங்களம் பெருக அர்த்தம் புரியுதா இவர் கொல்ல போறான் அப்போ பொண்டாட்டு காலத்தில் இருக்கிற தாலி என்னாக போகுது பெருகப் போகுது தாலிய வேற எப்படியும் சொல்றதில்லை தாடி பெருகப்போகுது மங்களம் பெருகன்னா ரெண்டு அர்த்தம் மங்களம் தலைக்கன்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கிற தாலி இப்பொழுது பெருகப் போகிறது அர்த்தம் மற்றது எங்களோ என்று சொன்னார் அவன் என்ன சொன்னா உங்கள் சிவபெருமான் உங்கள் நாயகன் முன்னாலே சொன்ன ஒரு ஆகமத்தின் பொருளை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் ஆகமம் கையில் இருக்கு எனக்கு இத வேண்டும் வாசி தருள வேண்டும் மாது தவிர நாறு பூங்கோதை மாது தவிர ரெண்டு அர்த்தம் பூ அணிந்த பெண்டாட்டி இங்கே இருக்கப்படாது போகணும் ரெண்டு பெண்டாட்டி பூவை விட்டு விலகி போகணும் புரியுதூ மா நானும் நீயும்ிருத்தல் வேண்டும் உன்னை கொல்ல போறேன் அப்ப என்ன ஆகும் நீ சொர்க்கத்துக்கு போவேன் நான் நரகத்துக்கு போவேன்டம் தானே போற ரெண்டு பேரும் அப்படி ஒரு அர்த்தம் மாது தவிர நீயும் வேறுடத்து இருத்தல் வேண்டும் பாட்டார் புரிஞ்சு விலகி போயிட்டான் காலில் விழுந்து கும்பிட்டார் கும்பிட்ட உடனே கத்தி எடுத்தான் என்ன பண்ணனா சேர்க்கல நினைந்த பரிசே செய்தான் நினைச்ச காரியத்தை செஞ்சு இல்லாத கைத்தளத்திருந்த வஞ்சக்க வழிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த பரிசே செய்ய நினைத்த காரியத்தை செஞ்சிட்டா இவரு மெய்த்தவ வேடமே மெய்பொருள் என தொழுது வென்றார் யாரு வென்றார் வெற்றியா இறந்து போக போற மெய்ப்பொருளாருக்கு வெற்றியார் இவரு வென்றாரா ஏன் மெய்த்தவ வேடம் தான் எனக்கு எல்லாம் அவை யாரா இருந்தாலும் சரி சிவனடியார் அதனாலே தன் கொள்கை உறுதி இவர் வென்றார் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் வெளிய காவல்காரன் தத்தன் இந்த ஆளு உள்ள போற போதே சந்தேகப்பட்ட நமர்னா நம்மவர் இவர் நம்மளு நம்மளு என்ன எனவே ாலும்ம்மவர் கொலை பண்ணி ஊர்ல வெட்டிடுமா இவர பத்திரமா கொண்டே விட்டுட்டு வாண்டே விட்டாச்சு அது வரைக்கும் உசுரை கையில புடிச்சுட்டு இருக்கார் வர்ற வரை சென்றவ வேடம் கொண்டு வென்றவருக்கு இடையூறின்றி விட்டன அந்த ஆளை பத்திரமா கொண்டே விட்டுட்டேன் அப்படியா ஆகா இன்றென கையன் செய்தது யார் செய்ய வல்ல அப்பா நீ எனக்கு பண்ணத யாரு பண்ண போறா ஏன் தெரியுமில் பதவியை விட்டுட்டு போயிட்டாரு மதிக்க மாட்டான் பதவியில இருக்க வரைக்கு தானே நீ அடுத்த தாசில்தாருக்கு தானே மதிப்பு மெய்பூருள் நாயனார் சாக போறாரு இனிமே இந்த ராஜாவுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு தத்தம் நினைச்சேன் அதனால்தான் இன்ற எனக்கு என்னார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவெரும் கருணையை கூர்ந்தார் திருநீற்று அன்பு பாதுகாத்து உப்பீர் திருநீட்டின் மீது அன்பு செலுத்துங்கள் திருநீரு தான் எல்லாம் பூங்கலல் சிந்தை செய்தார் சிவான் சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் அதே மாதிரி வந்திருக்கிறார் நீ எப்படி நினைச்சு கும்பிடுறியோ அப்படித்தான் கிடைக்கும் வருவார் வருவார் அண்டவானவர் கேட்களல் நீழல் சேர கொண்டவர் இடையறாமல் கும்பிடும் கொள்கை இந்த மெய்ப்பொருள் நாயனார் கார்த்திக மாசம் உத்திர நட்சத்திரம் சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டார் வரலாறாச்சு தில்லை வாழந்தனர்தம் அடியாக்குமடியே திருநீலகண்டே அடியார்க்கும் அடியேன் அடியேன் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன் விரல் மிண்டர் வரலாறு நேத்தே சொல்லியாச்சு விரல் மிண்டர் யாரு திருவாரூரில் தேவாசிரியன் மண்டபத்தில் இருந்தவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பக்கத்திலே கும்பிடாம போயிட்டார்கள் அந்த ஊரில் பிறந்தவர் மெய் பக்தர்கள் பால் பறிவுடையவர் அடியார் தொண்டு ஆண்டவன் தொண்டு என்று வாழ்பவர் இந்த ஊரில் பல ஊரை கும்பிட்டு திருவாரூருக்கு வந்தார் தேவாசிரியன் மண்டபத்தில் இருக்கிற பொழுது சுந்தரமூர்த்தி வழிபடாமல் போறார் அது யாரையும் வழிபடாமல் போறது சுந்தர தள்ளிவைக்கு அவர் தோழர் சிவபெருமானே சொன்னார் சிவபெருமான் சொன்னாராம் ஆமா அப்ப அந்த ஆளும் அவரையும் தள்ளிவை என்ன தைரியம் பாருங்க சிவபெருமான் அங்க பார்த்தார் சுந்தரா பாடு நீ பாடலைன்னா என்னையும் தள்ளி அடியார்கள் தள்ளி வச்சுட்டா எனக்கு கிடையாது எனவே பாடுத்தொண்ட தொகை பாடுவதற்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் யாரு இப்ப சொன்னமே அந்த புண்ணியவான் விரன் விண்டர் சேர்க்கலார் ஒரு பாட்டு சொல்றார் ஞாலம் நான் நம்பி செய்ய திருத்தொண்ட தொகை முன்பாடிகள் உணர்வரியார் அடியார் உடனாம் அடியார் பெருமை அறிந்தார் யார் அடியார்கள் பெருமையை அறிந்தவர் நீ நம்முடைய கணநாதனாக இருப்பாய் கணங்களுக்கு தலைவன் புறப்பட்டு போயிட்டார் சிவபெருமான் காட்சி சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரம் எல்லா அடிகாரிகளுக்கும் திருவா நட்சத்திரம் உண்டு சொல்லிக்கிட்டே போறேன் அப்ப சித்திர மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு என்ன காலையில திருவாதிரை பௌர்ணமி இது மார்கழி திருவாதிரை அது சித்திர திருவாதிரை அப்போ ஆறு வரலாறு முடிஞ்சு போயிடுச்சு இல்லைவாழ் அந்த அடியார்க்கும் அடியே திருநீளகண்டத்து குயவனார்க்கடியே இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியே இளையாந்தன் குடிமாரன் அடியார்க்கும் அடியே வெல்லுமா மிகவல்ல மெய்பொருளுக்கடியே விரிபொருள் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன்மா என்றார் அமர் நீதிக்கடியே நாளைக்கு அமர் நீதி நாயனார் ஒரு நாளைக்கு நாலு நாயனார் அஞ்சு நாயனார் சமயத்தில் ஒரு நாயனார் பதினஞ்சு வாரத்துக்கு வந்தாலும் வருவார் சம்பந்த சுவாமி கிட்டத்தட்ட நாளைக்கு ஓடக்கூடிய பாதி புராணம் பாதி ஆக வரலாற்றிலே இன்றைக்கு இந்த அடியார்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நல்ல நாள் சிதம்பரத்தில் தொடங்கி தொடர்ந்து மீண்டும் திருவாரூரிலே வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இருந்து கட்ட பெருமக்களுக்கு நன்றி உணவு தந்து உபயம் தரக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி இந்த நாள் ஒரு இனிய நாள் என்ன நடராஜாவன் நினைக்கிற நாள் இன்னைக்கு நாங்கள் திருவாசகம் முற்றுதல் பண்ணலாம் அஞ்சு பேரு உட்கார்ந்தான் நமசிவைய பஞ்சாட்சரம் ட்டு பாட்டோம் மத்தியானம் காலையில நடராஜா திருவீதி விழா இப்போ நடராஜாவுடைய சிதம்பரம் இந்த புண்ணியம் எல்லாம் இந்த ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்களுக்கு சென்று சேருகிறது கேட்ட பெருமக்களுக்கு நன்றியை தெரிவி